الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فاقول ما سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء فَنَافَاءَ أَوْ يُقِيمُ الصَّلَاةَ وَيُؤْتِي الزَّكَاةَ وَذَالِكَ دِينُ الْقَيِّمَةِ فَقَالَ أَيْضًا الْيَوْمَ أَكْمَلْتُ لَكُمْ دِينَكُمْ وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا فَقَالَ أَيْضًا ومن يعبد غير الاسلام دينا فلن يقبل من وهو في الاخره من الخاسرين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كل امتي يدخلون الجنه الا من ابى قيل ومن يابا يا رسول الله قال من اطاعني دخل الجنه ومن عصاني فقد ابا وقال صلى الله عليه وسلم ايضا من تشبّه بقوم فهو منهم وقال صلى الله عليه وسلم ايوان المرء مع من احب او كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹு இறுதி நபி முகமது அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபியா உங்கள் சபா சாபிங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனேஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ராணுவத்தாலா எவைகளின் வாழ்க்கை எடுத்து நடக்குமா இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்வா வெறுக்கின்ற விடயங்களை முற்றும் தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தகா ஹைஃபுமாக்குன்றும் ஆயிரத்தி நாநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டின் ரத்தியோ மாதத்தின் இறுதி ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் முஹமது சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்து வபாத்தாகிய அந்த மாதத்திலே நபியவர்களுடைய நபியவர்களுடைய அற்புதங்கள் நபியவருடைய மாண்புகள் பண்பாடுகள் குணங்கள் அங்கு அடையாளங்கள் என்று பல தலைப்புகளிலே பிறப்பு முதல் வப்பாத்து வரைக்கும் பல விடயங்களை இந்த காலங்களிலே நாம் கற்றிருக்கிறோம் பொருந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பெண்ணு அவர்கள் எந்த துறையில் நம்மோடு தொடர்படுகிறார்கள் வெறும் புகழ்வதற்கும் பாராட்டுவதற்கும் கவி பாடுவதற்கு மாத்திரமா அல்லது ஒரு சில செலவாத்துக்களை சொல்லுவதற்கு மாத்திரமா அல்ல நபியவர்களுடைய வரலாறை வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் மாத்திரமா என்றால் அது எல்லாமே இருக்கிறது நபியவர்களை பின்பற்றுவதற்காக வேண்டி முகமது அல்லாது வாழ்க்கையுடைய முன்மாதிரி தான் நமக்கும் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நபியவர்கள் போன்று பாவனை செய்ய வேண்டும் கண்ணாடிக்கு முன்னால் நாம் நின்று நம்மை பார்த்தால் என்ன ஞாபகம் பெறுகிறது யாரையும் இல்லை நாம் நம்மை பார்த்தால் நான் ஒரு முஸ்லிம் என்று எனக்கு ஞாபகம் பெறுகிறதா என்னுடைய முகத்தை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய ஆடையை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய முடியை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய வியாபார முறையை இஸ்லாத்துடைய வியாபார முறையோடு அளந்தால் எடை போட்டு பார்த்தால் என்னுடைய வியாபாரம் நபியவர்கள் சொன்ன காட்டி தந்த வியாபாரமா இதுதான் தொடர்பு உச்சந்தலை முடி வளர்ப்பதற்படி முடி வெட்டுவதற்படி முடிவாருவதப்படி எந்த அளவு முடி வளர்க்க வேண்டும் கீழே ஆடை எந்தளவு அணிய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் மசிதுக்குள் வரும் எந்த காலை முன்வைக்க வேண்டும் இப்பொழுது எல்லோரும் மசிதுக்குள் வந்தோம் எந்த காலை முன்னால் வைத்து வந்தோம் மசிதுக்குள் வருவதிலேயே நாம் செயல் என்றால் வேறு எதில் பாசாக முடியும் எத்தனை பேர் பாத்ரூம் வஷரூம் போனோம் வெளி தேவை நிறைவேற்ற போனோம் அங்கு காலை முற்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் எத்தனை தடவை அந்த தேவையை நிறைவேற்றுகிறோம் குறைந்தது மூன்று தடவை குறைந்தது இரண்டு எ நாள் இடதுகாலை நபியவர்கள் முன்வைத்து போக சொன்னார்களே என்று அங்கு நிறைவேற்றி செல்கின்ற அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது இடதுகாலை தடவை போயிருக்கிறோம் சின்ன சின்ன விடயங்கள் தான் விடயங்கள் இப்படித்தான் ஒரு கபரை தாண்டி செல்லும் பொழுது இரண்டு கபறுகளை நபி சொல்லாசல்லாம் அவர்கள் இரண்டு கபறுகள் மேலால் ஈட்ட அந்த ஓலைகளை வைத்தார்கள் பச்சை ஓலைகளை இந்த கபில வேதனை நடக்கிறது இந்த இரண்டு கபிராளிகளுக்கும் வேதனை ஓரளவு இலகுபடுத்தப்படலாம் என்ற ஒரு ஆதரவு வைக்கிறேன் இரண்டு பேரும் விட்டதவர்கள் ஒருவர் பிறருடைய பலாய் கழுவி தெரிந்தவர் கோல்மூட்டு தெரிந்தவர் குத்தி விட்டு கூத்து பார்ப்பவர் இரட்டை முகம் அங்க ஒரு முகம் இங்கு முகம் இரண்டு அல்லாவின் பார்வையில் நயவஞ்சகனாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரிடமும் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்றால் நடிக்க வேண்டும் உண்மையான விசுவாசியாக வாழ்ந்தால் சிலருக்கு கசக்கும் சிலருக்கு புளிக்கும் சிலருக்கு நம்மை கண்டாலே சுகர் நானூறு பேரும் நடித்தால் எல்லமும் உண்மையான வாழ்ந்தால் அல்லாவிடம் நல்லவர் நபியவர்களுடைய பார்வையில் நல்லவர் உண்மையான ஈமான் தாரிகளிடம் நல்லவர் மறந்தவர்களிடம் அவருடைய அவரை அற்பமாகவும் கேவலமாகவும் குறைத்து மதிப்பிடுவார்கள் எனவே நயவஞ்சகனுக்கு தான் எல்லா இடத்திலும் நல்ல பேர் அது தற்காலிகம் அது அது ஒரு வகையான விச நம்முடைய விச பொண்ணு பழுப்பது கொண்டுதான் கால் வெட்டப்படும் இன்பத்து துன்பம் விளங்கும் இன்பமாக இருக்கும் ஒருவர் விட்டு சரியாக திட்டம் செய்யாதவர் எனவே சிறுநீர் கழிப்பது இஸ்லாம் சிறுநீர் கழிப்பதை ஒழுக்கம் இருக்கிறது சிறுநீர் கழிப்பதற்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அந்த முறையை தவறு செய்தால் கபரில் வேதனை வேதனை எப்படி கழிக்கிறோம் எப்படி திட்டம் செய்கிறோம் அமர்ந்து கழிக்கிறோமா அல்லது நவீன உலகேற்றவாறு நின்று கழிக்கிறோமா சங்கடம் கால் மடிக்க முடியாது இடுப்பை குணிக்க முடியாது சங்கடவாதிக்கு தொழுகையிலேயே மன்னிப்பு தானே உட்கார்ந்து சொல்லலாம் அங்கே மன்னிப்பு இருக்காதா இயலுமானவர் எப்படி நபியோர்கள் அங்கே அமர்ந்து தேவை நிறைவேற்றினார்கள் படித்திருக்கிறோமா வாழ்க்கையில் எப்படி செய்திருக்கிறோமா இரண்டு வகையானிவறைக்கு போகிறோம் எப்படி அங்கே குளிவது எப்படி கழுகுவது எப்படி தண்ணீர் கையோடு வருவது திக்ஷுவை துடைத்து விட்டு வருகிறோம் சிலருக்கு அதுவும் இல்லை அங்கிருக்கின்ற திசுரோல் முடிந்திருந்தால் இவருக்கு ஒன்றும் இல்லை அப்படியே ஏறுகிறார் விமானம் களிமா சொன்ன முஸ்லிம் சிறுநீரோ விமானம் ஏறுகிறார் லட்சக்கணக்கான செலவழித்து வேதனை சின்ன பிள்ளை பாடம் குரான் மதரசா நடத்துகின்ற பாடம் அப்பொழுது படித்தது ஞாபகம் இருக்கும் அந்த மதரசாவுக்கும் அந்த பிள்ளைகளுடைய மார்க்க கல்விக்கும் முன்னுரிமை கொடுக்காமல் அதைவிட வேறொன்றை மேலே தூக்கி வைத்தால் சமூகமாக நம்முடைய சமூகம் ஆறும் ஏற்றுக்கொள்ளப்படைய வாழ்க்கையில் எங்கிருக்கிறது பாதிப்பு எனவே நான் பேசிய விடயங்கள் முக உரை நபியவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு நபியவர்களை சொலோ பண்ணுவது பின்பற்றுவது இரண்டு ஆப்ஷன் வருகிறது என்றால் அதிலே நபியுடைய ஆப்ஷன் என்ன இரண்டு விடயம் வருகிறது என்றால் அதிலே இஸ்லாமிய முறை என்ன இரண்டு ஆடைகள் சொங்குகிறது என்றால் இஸ்லாமியருடைய ஆடை அது எந்த ஆடை அவரத்தை மறைக்கும் ஜீன்ஸ் டெனிமை இழுத்து திறக்க முடியாது என்பதால் தொடகிலே வெட்டி வருகிறது அவரத்தை வெளியாக நம்மவனும் வாங்கி பிச்சைக்காரனுடைய ஆடையை விட பணக்கார கோடீஸ்வரனுடைய ஆடை கேவலமாக இருக்கிறது பிச்சைக்காரன் வைத்தன் வைத்திலே பிச்சை எடுக்கிறான் கௌரவமாக தருகிறான் கோடீஸ்வரன் பச்சுரோவில் வந்து இறங்குகிறான் கொடைகில கிளிக்கப்பட்ட பிச்சைக்காரனுடைய கல்சனோடு நவீன யுகம் பிச்சைக்காரனை விட அலங்கோலத்தை ஏற்படுத்துகின்ற மொடன் அவருடைய இங்கு தர இருக்க முடியாத இருப்பும் இருக்கும் புலங்காலம் இருக்க முஸ்லிம்களுடைய அவரத்தை திறக்க வேண்டும் அவரத்தை வெளிப்படுத்துவது ஷெய்தானுடைய ஆதுமலை சராத்தையும் சுவர்க்கத்திலிருந்து இபிலி சுடைய தூண்டுதலால் வெளியாக்கப்பட்ட பொழுது இபிலி செய்த முதல் வேலை அவர்களை நிர்வாணப்படுத்தியது ஷேக்தான் மனித இனத்துக்கு செய்த முதல் சுரோகம் அவர்களுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்தியது அவர்கள் ஒழுக்கம் முன்னவர்கள் நம்முடைய தாய் தந்தைகள் எடுத்து தன்னுடைய உலகத்திலே இரண்டு பேர் தான் மனிதர்கள் ஆதம் அவர்கள் இருவரும் உலகத்துக்கு வரும்பொழுது முதல் மனிதர்கள் அவர்களை பார்க்க யாரும் இல்லை கணவனும் மனைதியும் ஆனால் அவர்கள் கூட மறைத்துக் கொண்டுதான் வந்து விழுந்தார்கள் நம்மன் வெட்டி திறக்கிறான் கிழித்து திறக்கிறான் ஆக விலை கூட அந்த உடுப்பு தான் கிழிச்ச உடைப்பு சொல்வதாக இருந்தால் சில மிருகங்கள் சீறி கிழிச்ச உடுப்புகளுக்கு ஒப்பானது தலைப்பு விளங்கி இருக்கும் இந்த தெளிவும் போட்டதா இந்த ஜீன்ஸும் நபியோகர்கள் போட்டதா நவீனத்தில் அப்படியும் ஆய்வு செய்து இதுவும் சரிதான் என்று சொல்லக்கூடிய முட்டாள்கள் வாழ்கின்ற நவீன கேவல காலமாக குழந்தை ரத்தம் குடிக்கின்ற ரத்தம் சென்றுகின்ற கைத்தடை இல்லாமல் நடக்க முடியாத எண்பத்தை தொண்ணூறு வயது மூதாட்டி கையும் சாலும் இழக்கின்ற தண்ணீர் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் மருந்தில்லாமல் அவர்கள் அநியாயம் செய்யப்படுவதற்கு என்ன காரணம் காணி பிடித்தார்களா பூமி பிடித்தார்களா களவடித்தார்களா கடத்தினார்களா கரையான் குட்டிலே பாம்பு குடியிருப்பது போன்ற ஜியோனிசவாதிகள் பூமியிலே அகதிகளாக வந்து உலகமும் விரட்டப்பட்டு அரைகுறை ஆடைகளோடு கீழ் அங்கே வந்து முழு பலஸ்தீனைக்கம் செலுத்துகின்ற கரையான்களாக செயல்படுகின்ற அந்த கரையான்களுக்கு என்றால் எதை இஸ்லாத்தை பாதுகாக்க எத்தனையோ நாட்டு செல்வந்தர்கள் எத்தனை நாட்டு மேடியாக்கள் தேடி பார்க்கலாம் நேரடியாக பார்க்கலாம் எத்தனை சிறுவர்களிடம் தொகை கூட இன்னும் கடமை இல்லை பாலம் இன்னும் வயது வரவில்லை எங்களுடைய நாட்டுக்கு வாருங்களே உங்களை பெற்றோர் பார்ப்போம் உங்களுக்கு சகோதர்கள் கிடைப்பார்கள் நண்பர்கள் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்குமா ஓ கிடைக்கும் ஆனா ஒன்று கிடைக்காது அல்லாவுக்காக இஸ்லாத்தை பாதுகாத்து என்ற பாக்கிடை கேவலம் நம்முடைய நம்மிடத்தில் நூறு வயது நபரிடம் ஈமான் பத்து வயது எட்டு வயது குழந்தை படிக்க வேண்டும் கால் மடிப்பு ஈமாளி அவர்களிடம் எதை பாதுகாக்க பாதுகாக்க கலாச்சாரத்தை பாதுகாக்க வேற என்ன பிரச்சனை அவர்களுக்கு வேற என்ன பிரச்சனை என்ன தவறு செய்தார்கள் நாம் இஸ்லாத்தை விக்கிறோம் இஸ்லாத்தி விட்டுக் கொடுப்பு முதலாவது விட்டுக் கொடுப்பது இஸ்லாத்தை கோச்சும் நவீன ஆடு நானப்படி ஜிப்பாவோடும் தொப்பியோடும் என்றும் வாகனத்தில் இறங்கும் பொழுது தொப்பளரும் இதுதான் என்னுடைய தலைப்பு முகமது அவர்களை பின்பற்றுவதுதான் பாராட்டும் கவிதையும் புகழும் அல்ல நம்மை மிக உன்னதமாக புகழ்ந்தார்கள் சகாபாக்கள் அதை உன்னதமாக பின்பற்றினார்கள் எந்த அளவு பின்பற்றினார்கள் அப்துல் அபி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் புதுவை சும் குனிந்து போகிறார்கள் குனிய தேவையில்லாத இடத்தில் குனிகிறார்கள் மேலே முகடும் கிடையாது மரமும் கிடையாது பாலமும் கிடையாது என் அப்துல்லா ஏன் குளிந்தீர்கள் தலையை வளைப்பீர்கள் இல்லை நபி சொல்ல சொல்ல முடிய காலத்தில் இந்த பாதையா நபியவர்களோடு பிரயாணம் செய்கின்ற பொது ஒரு மரம் குறுக்கருத்திருந்தது ஒரு மரத்துடைய தண்டு இந்த பாதையை குறுக்கருத்திருந்தது நதியவர்கள் குனிந்து சென்றார்கள் இப்பொழுது மரம் இல்லை என்றாலும் நதியவர்கள் குனிந்த இடத்தில் குனிகிறேன் சும்மா ஜோக்காக இப்படியும் தேவையாண்டு விளங்குகிறதா சகாபாக்கள் என்ன நம்மை விட அறிவில் கண்ணியமானவர்களே இதுதான் இன்று நமக்கு தேவை மக்களுக்காக செய்வோம் அவர்களுக்காக வேண்டி பேசுவோம் அவர்களுக்காக வேண்டி மன்றாடுவோம் ஆனால் அந்த மக்கள் எதற்காக அநியாயம் செய்யப்படுகிறார்கள் எதற்காக அடிக்கப்படுகிறார்கள் எதற்காக பசியிலே போடப்படுகிறார்கள் எதற்காக சிகிச்சை அளிக்கப்படுகிறார்கள் மருந்து தடுக்கப்படுகிறது தண்ணீர் கட் பண்ணப்படுகிறது கரண்ட் கட் பண்ணப்படுகிறது எதற்காக முஸ்லீம் என்ற ஒரு காரணத்தினால் ம் கிடைக்கும் இறங்கி போய் கலத்தி கொடுக்கிறோம் விட்டு கொடுக்கிறோம் வெட்டி கொடுக்கிறோம் வலித்துக் கொடுக்கிறோம் யார் வெட்டினோம் யார் வலித்தோம் யார் கலத்தினோம் யார் மாற்றினோம் அவர் அவர்களுக்கு தெரியும் என்ன கண்டோம் எத்தனையோ விட்டுக் கொடுத்தோம் என்ன கண்டோம் இன்னும் இன்னும் விதிப்படுகிறோம் இன்னும் இன்னும் உதயப்படுகிறோம் போன்றோம் உதயப்படுகிற இடமெல்லாம் அது போகும் அது போகும் இஸ்லாத்தை பெருமையோடும் தைரியத்தோடும் முன்வைப்பதுதான் நபியவர்களுடைய ஓதினேன் சொல்கிறேன் கவனியங்கள் ஒமா ஒமீரோ இல்லா லியா அபுது மக்களுக்கு கட்டையிடப்பட்டிருக்கிறது அல்லாவுக்காக மார்க்கத்தை கலப்படம் அச்சார் இல்லாமல் அது வெங்காய சம்பளாக இருக்க வேண்டும் அல்லது சீன் சம்பளாக இருக்க வேண்டும் அல்லது களியாவாக இருக்க வேண்டும் எல்லாமே ஒரு பொருளை மையமாக வெங்காயமும் இருக்கும் கறிக்கொச்சிக்காவும் இருக்கும் விநாயகிரியும் இருக்கும் அதுல ஈச்சம்பளமும் இருக்கும் கடுகு இருக்கும் அதுல கடற்சூளும் இருக்கும் அதுல சீன சின்ன வெங்காயமும் இருக்கும் ஒரு பெயர் சொல்ல முடியாது அச்சாறு மார்க்கத்தை பின்பற்றாமல் தூய்மையான இது கோலி கறி இது ஆத்திரைக்கு கறி இது மாட்டிறைக்கு கறி இது சோறு என்று தனியான ஒரு பெயர் சொல்லுவோமே அப்படியான ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் காலையில் வெள்ளைக்காரன் திருமண வீட்டிலே வெள்ளைக்காரன் மசிதிலே அரபிக் கோலம் அல்ல எங்குமே ஒரே கோலம் தான் எடுத்துக்கேற்றவாறு மாறமாட்டார் பச்சோந்தியா மாறமாட்டார் பச்சை கொலை கொப்பிலை சென்றால் பட்டை கலராகவும் சாம்பா கலருக்கு சென்றால் சாம்பா கலராகவும் மாறாது ப்ரௌன் கலர் மனசு பட்டைகளை சென்றால் பிரௌன் கலராகவும் இல்லாமல் எங்கிருந்தாலும் கண்ணிய மகளே தூய்மை தூய்மையான முஸ்லீம் இவருக்கு இஸ்லாம் மாத்திரம்தான் இருக்கிறது அப்படி யாரையும் பார்க்க தேவையில்லை நான் என்னை பார்க்கிறேன் நான் எல்லா இடத்திலும் முஸ்லீமா தராசியில் இருக்கும் பொழுது முஸ்லிமா செக் புக்கில சைன் வைக்கும் பொழுது முஸ்லிமா பில் போடும் முஸ்லிமா பணம் கடன் கடன் வாங்கும்பது முஸ்லீமா அல்லது கைமாத்துக்கு எடுக்கும் பொழுது முஸ்லிமா பிரயாணத்தில் முஸ்லீமா உள்நாட்டில் வெளிநாட்டிலே முர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்ன மதம் மாறியவர் தொழுகை என்றால் என்ன தெரியாது உள்நாட்டில் சொல்லாவிட்டால் எப்படி சமூகத்தில் ஈடுபடுவது பொறுப்புகள் கிடைக்காது கண்ணியமானவர்களில் எங்கு சென்ன சந்திர மன்னதால் தொழுகை விட மாட்டான் முஸ்லீம் இப்பொழுது இருக்கின்றது மாற்றப்பட்டது தெரிவுபடுத்தப்பட்டது புனைக்கப்பட்டது அப்பொழுது இருக்கின்ற தௌராத் உண்மையான தௌராஸ் தான் அதில் சில பகுதிகளை குரானுடைய சில சூறாக்கள் சில அத்தியாயங்கள் சில ஜிதுக்கள் போன்று சில பகுதிகளை கையில் எடுத்துக் கொண்டு சொல்லலாம் பிரதிபஞ்சம் கிடைத்தது எனக்கு உங்களுடைய கோபத்தால் நதியருடைய முகமே சிக்ர்த்தது சிவந்தது குரான் போதாதா குரான் போதாதா அல்லாத வேதம் தான் இறங்கிய வேதம் தான் குரானுக்கு பின்னால் அவைகள் எல்லாம் குரான் தான் முதல் ஜபூர் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்ட அனைத்தும் குரானில் சாராம்சம் இருக்கிறது குரான் போதாதா நான் போதாதா அத்தோடு விட்டார்கள் அப்படியான விடயங்கள் உங்கள அதையும் படிக்க வேண்டும் இதையும் படிக்க வேண்டும் அந்த கோசம் படிக்க வேண்டும் இறுதிக்கு படிக்க வேண்டும் தேவை சில கட்டங்களிலே கெட்டு கட்ட செய்ய வேண்டும் என்னை ஒதுக்குவார்கள் என்னை கேவலமா பார்ப்பார்கள் நான் ஆடினால் தான் எனக்கு நீங்கள் நிலைமை என்ன எத்தனை மியூசிக்கல் எத்தனை அசம்பாவிதங்கள் எத்தனை பாவ சபைகளிலே பிராணங்களில் என்ன சத்தோடு போகிறோம் எல்லா தலைப்போடும் முழு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட தலைப்பு எல்லா பகுதியும் நடக்குகிறேன் சில பேர் என்னும் என்று பேசுகிறார் எல்லா பகுதிகளையும் இஸ்லாமிய மேம்படுத்துவோம் அதுதான் நதியவர்களுக்கு நமக்கு உள்ள தொடர்பு நவீன நாகரிகத்திற்கு அடிபணிந்து இஸ்லாத்துடைய முதல் துரோகியாக நாம் மாறக்கூடாது இஸ்லாத்துடைய ஒரு விரோதி இஸ்லாத்துக்கு அப்பால் பட்ட ஒருவன் இஸ்லாத்தை எதிர்ப்பது விளங்கும் அவன் எதிரிதான் குரான் சொல்கிறது அதி சொல்கிறது வரலாறு சொல்கிறது ஆனால் முஸ்லீம் இஸ்லாத்துடைய கலாச்சாரங்களை இஸ்லாத்துடைய அடையாளங்களை இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை இஸ்லாத்துடைய விளிமியங்களை குளி தோன்றி என்றால் மாற்று மத விரோதியை விட பயங்கரமானவன் இவன் ஏன் தெரியுமா நயவஞ்சகன் நபியவர்கள் மெஹராபிலே நயவஞ்சகன் முன்சபிலே பிதாலும் பாதையில் கூட்டம் கூட்டமாக செல்வதிலும் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த வாகனம் பஞ்சர் பிரேக் டவுன் ஆகினால் போட்டு தள்ளுவதிலே ஆறு பேர் தள்ளுவார்கள் நான்கு பேர் தான் தள்ளுவார்கள் மற்றவர்கள் டச் பண்ணி கொண்டிருப்பார்கள் தள்ளி முடித்து இரண்டு கிலோமீட்டர் கங்கால் கரேஜிலே கொண்டு போய் போட்டதன் பிறகு அங்கே அவர் வாகனக்காரர் கூழ் வாங்கி கொடுக்கின்ற பொழுது அந்த டக் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் முதலாவது அது போன்றதான் எல்லா நிகழ்வுகளிலும் முன்னணி போன்ற ஒரு ஷோ காட்டி கனிமத்தை பிறக்குவதிலே முதல் வரிசை செய்தது ஒன்றும் கிடையாது கண்ணியமான இப்படி நாம் பேசிக்கொண்டு வருகின்ற இந்த தலைப்பு உங்களுக்கு புரிந்து இருக்கும் நபியவர்கள் எந்த கட்டத்திலும் இஸ்லாத்து எந்த அடையாளத்தையும் விட்டுக் இல்லை இஸ்லாத்தை எந்த இடத்திலும் கொள்கை புதைக்கவும் இல்லை இஸ்லாத்துக்கு எதிரான சவால்களை தைரியமாக முகம் கொடுத்தார்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் அன்பானவர்களே எனவே நாமும் எப்படியோ மூட்டு வரத்தான் போகிறது இரண்டாவது குரல் ஓதினேன் தீனக்கும் உங்களுக்கு நான் இன்றி உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டேன் என்னுடைய அருபாக்கியங்களை இஸ்லாத்தை உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன் ஒரு இஸ்லாம தீனா உங்களுக்கு இஸ்லாத்தை மாத்திரம் அல் இஸ்லாம் என்றால் இஸ்லாம் மாத்திரம் மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் அர்த்தங்கள் இஸ்லாமியராக வாழ்ந்தால் தான் திருப்தி என்னுடைய அருள் அதைத்தான் ஏற்றுக்கொள்வேன் இந்த ஆய்வு மூன்றாவது யார் இஸ்லாம் அல்லாத வேறு கலாச்சாரங்களை சம்பிரதாயங்களை நவீன நாகரிகங்களை வேறு வணக்க வழிபாட்டு முறைகளை வேறு கலாச்சாரங்களை தேடி துருவி ஆய்வு செய்து படித்து இந்த காலத்துக்கு இதுதான் பொருத்தம் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு நவீன யுகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா எடுத்துக்கேற்ற மாதிரி சமாளித்து போற சும்மா பிளெக்சிபிளான ஆள் மறுபெயர் நாயவஞ்சகன் மன்னிக்க வேண்டும் மறுபெயர் நாயவஞ்சகன் எடுத்துக்கேற்ற வளைந்து நெகிழ்ந்து எிலும்க்கள் இலக்கத்தை எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் ஆதாரங்களை குவிக்கிறேன் அப்படிய நெகிழ்வுத்தன்மை எதில் இருக்க வேண்டும் தெரியுமா பண்பாட்டில் அடம் இருக்கக்கூடாது பிடிவாதம் இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது மாட்டேன் இல்லை அதிலும் நெகிழ்வு மன்னிப்பேன் உதவி செய்ய மாட்டேன் இல்லை உதவி செய்வேன் சொன்னால் உதவி செய்தால் உதவி செய்வேன் இல்லை அவன் சரவிட்டாலும் நான் கொடுப்பேன் இது பிளெக்சிபிள் பண்பாடு ரீதியாக பிளெக்சிபிள் தேவை கொள்கையிலே மார்க்கத்திலே வணக்கத்திலே வழிபாட்டிலே இஸ்லாத்துடைய அந்திரதாயங்கள் கலாச்சாரங்கள் இஸ்லாத்துடைய விளிமையங்களை நெகிழ்வு தன்மை கிடையாது நெகிழ்வு தன்மை கிடையாது அன்பான இந்த தன்மையை உள்ளடக்குவதற்கு தான் நான் அபியவர்களுடைய வாழ்க்கையோடு இந்த தலைப்பை நான் சேர்ந்திருக்கேன் எந்த துறையில் நாம் இஸ்லாத்திலிருந்து வெளியே இருக்கிறோமோ அதை மாற்றுவோம் நம்முடைய தனாசா வீட்டுக்கு ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நோயாளிக்கும் ஒழுக்கம் நோய் விசாரிப்பதற்கு ஒழுக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது நோய் விசாரிப்பதற்கு கூலி சொல்லப்பட்டிருக்கிறது உமிழ்வதற்கு அறுபது எழுபது நாற்பது முப்பது இருபது பத்து வயது எத்தனை தடவை உமிழ்ந்திருக்கிறேன் மறுமுனையில் எச்சில் துப்பி இருக்கிறேன் எத்தனை தடவை முஸ்லீம் போன்று உமிழ்ந்திருக்கிறேன் உமிழ்வதற்கே திசை சொல்லித் தருகின்ற மார்க்கமிஸ்லாம் முதலாவது உமிழ வேண்டும் எழுது பக்கம் அடுத்தடுப்பில் முன்பக்கம் அனுப்பிப்புகிறோம் ஆயிரம் இரண்டாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் இருநூறு முன்னூறு தடவை என்று உமிழ்ந்திருக்கிறோம் ஒரு தடவையாவது உமிழ் நீர் மூலம் நன்மை ஏற்றில் நன்மை எழுதப்பட்டிருக்கிறதா இரவிலை தூங்கும் பொழுது லைட் பண்ணுகிறோம் கரண்ட் இல்லையா லேம்பை அடைக்கிறோம் தூங்கும் பொழுது உங்களுடைய விளக்குகளை அனைத்து விட்டு தூங்குங்கள் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நான் நன்மை எழுதப்பட்டிருக்கிறது இஸ்லாம் கரண்ட் இல்லையே சுவிட்ச் இல்லையே இந்த காலத்தில் மின் குமிழ் அந்த காலத்திலே ஒயில் எண்ணெய் விளக்கு இரவிலே தூங்கும் பொழுது அடுப்பை விளக்கை அனைத்து விட்டுப்படுங்கள் எத்தனை செய்கிறோம் வீட்டில் ஒரு நாளைக்கு ஐந்து பல்பு பத்துகிறது ஒரு நைட் பல்பை போட்டுவிட்டு மற்ற நாளையும் நபியவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய தலைப்பு சாப்பாட்டு பாத்திரத்தை மூடித்தான் வைப்போம் சோறு சட்டியை கரி சட்டியை கண்டி சட்டியை வைப்போம் புத்திக்கு மூடுகிறோம் கரப்பத்தான் விழாமல் பள்ளி விழாமல் கிருமி தொத்தாமல் கிருமி விழாமல் ஒரு தடவையாவது சாப்பாட்டு பாத்திரத்தை மூடிவரியுங்கள் என்று நவியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நான் மூடுகிறேன் மூடினோமா எங்கிருக்கிறோம் ஒவ்வொரு அசைவும் இஸ்லாம் ஒவ்வொரு அசைவும் இஸ்லாம் பார்வை இஸ்லாம் கேள்வி இஸ்லாம் பெண்கள் குறைந்தது மூன்று தடவை சம்பந்தப்பட்ட வருவதற்கும் இரண்டு தடவைகள் ஆறு தடவை குறைந்தது ஆனால் அறுபது தடவை அது உண்மைதான் நமக்காக ஏன் நம்ம அந்த சாப்பிடுகின்ற சாப்பாட்டை நம்பர் போட்டு பார்த்தால் கணக்கு காட்டுவே குறைந்தது ஏழு இன்னும் சிலருடைய குறைந்தது ஐந்து மூன்று என்பது பரவல் சொல்லவா ஏதோ சாப்பாடு ஏதோ ஒரு குடிப்பு காலையில் எழுந்தவுடன் கோப்பி அளவில் பல் துலக்கம் பல் துலக்கம் கோப்பி தேவை சிலருக்கு இரவு விழிப்பு வந்தாலே பிளாஸ்கை தான் தேடுவார்கள் விழிப்பு வந்தாலே கோப்பி தேவை குடியுங்கள் பரவாயில்லை உங்களுடைய விருப்பம் முதலாவதுக்கு பின்னால் அந்த தேநீரோடு ஒரு பன் பிஸ்கட் சித்தூண்டி அதுக்கு என்ன பேர் குமத்து சபா காளை கவலம் இரண்டாவது மூன்றாவது காலை சாப்பாடு ஒன்பது மணி லஞ்ச் ஒரு இரண்டரை மூன்று மணி ஆகும் என்றால் அதுக்கு என்ன பேர் பசி அது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஒரு டிரிங்க் அல்லது ஒரு கூல் ஒரு ஜூஸ் ஒரு யோகட் ஒரு பால் நான்காவது பகல் சாப்பாடு ஐந்தாவது இரவு சாப்பாடு எட்டு மணிக்கு பின்னால் இடையே அசரைக்கு பின்னால் பைர் அதுக்கு என்ன பேர் பை பொரித்த ஐட்டங்கள் எலும்பு பிடிக்கு வந்தவுடன் சுபகுக்கு பின்னால் காளை சாப்பாடு முன் நந்தி பால் சாப்பாடு லேட் ஆகும்போது ஏதோ உண்டு குறைந்த ஒரு பால் தவிர ஜூஸ் ஒரு பால் டிரிங்க் ஆகுது பகல் சாப்பாடு ஐந்தாவது பின்னால் ஆறாவது இரவு சாப்பாடு ஏழாவது ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு விட்டு மணிக்கு தூங்குவோம் என்றால் தூங்கக்கூடாது அந்த பதினோரு மணி ஒரு பயணம் அரைக்கு இங்கு போட்டு தேவைப்படும் எட்டாவது இப்படியெல்லாம் சாப்பிடுகிறோம் குடிக்கிறோம் எத்தனை தடவை முஸ்லீம் போன்று சாப்பிட்டோம்லா ஒவ்வொரு பிடிக்கும் ஒவ்வொரு கவலத்துக்கும் அல்லா தன்னை அடியான் புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் அது ஒவ்வொரு பிடிக்கும் ஒரு நேர சாப்பாடை முடிச்சு விட்ட ஒவ்வொரு பிடிக்கும் பிடிக்கும் இது எல்லாவுக்கு விருப்பம் ஒரு அடியான் ஒவ்வொரு பிடி சாப்பிட்டு விட்டு ஒவ்வொரு கவலத்தை உண்டு விட்டு அது சொல்லுவதை சாப்பிட்டு முடித்து விட்டால் சொல்கிறோமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஜாதி அந்த என்ன வாசம் பரதுனா இதுதான் கடுதுவா கப்பலுன்னா கழிவில் இதான் கடுதுவா உப்பு போதா இதுதான் கடுதுவா மனைவிக்கு ஏசுவது தான் சாப்பாட்டு கண்ணியமான எங்கிருந்து முக்கிறது வயது பிள்ளைகளுக்கு அறுபது வயதாகியும் இப்படி செய்கிறோம் இல்லையே வேறு யார் பாடம் நடத்துவது இதெல்லாம் விளையாட்டாக இருக்கும் இது கண்ணியமான கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் இஸ்லாத்தை நம்மை விட்டு கலத்தி கலத்தி கலத்தி கலத்தி பிழை தொழுகை பிழை குரான் பிழை வாழ்க்கையில கணியமான விஷயத்தை கே பண்ணுகிறோம் எத்தனை விஷயங்களை சேவை போடுகிறோம் அப்டேட் பண்ணுகிறோம் அடக்க தொலைபேசி அப்டேட் பண்ணுகிறோம் ரீஸ்ட் பண்ணுகிறோம் ஆனால் போனுடைய மத போர்டு லேப்டாப் உடைய கம்ப்யூட்டருடைய மெயின் போர்டு மத போர்டு கார்டு வேண்டுமா கிளாஸ் கனிமலை அதை அதை கொழுகி விட்டு போவதற்கு ஸ்கேன் வேண்டுமா ஒரு போன் ஐம்பது ஆயிரம் அதுக்கு மேலதிகமாக பத்தாயிரம் செலவழிக்கிறோம் எல்லாம் சேர்த்து பார்த்தால் கனிமழை வீட்டில் எத்தனை நேரம் பட்டினி பசி கருந்தால் கரு இல்லை வாழ்க்கையிலே நம்முடைய அடுத்த நிமிடம் நான் மௌத்தாக என்னுடைய மௌத் எப்படி அமையும் மணக்குள் மௌத் என்னிடம் எப்படி வருவார்கள் நான் இப்பொழுது மையத்தால் போன் விழுந்தால் வடிக்க கூடாது டிஸ்பிளே போகக்கூடாது நமக்கு என்ன டெம்பர்ட் கிளாஸ் நமக்கு என்ன வைரஸ் காட் ஆகப்பெரிய வைரஸ் என்ன கார்ட் போட்டிருக்கிறோம் காலை மாலை அவுராதான் அந்த வைரஸ் காட் போட்டிருக்கிறோமா எத்தனை வெளியே போகிறோம் தலைப்புகள் எடுக்காமல் அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கையா இதிலெல்லாம் நீங்கள் நோ நோ என்று நீங்கள் அன்றாட வாழ்க்கை வாழ்கிறீர்கள் உண்மையிலே களிம சொல்லி இருக்கிறோம் இஸ்லாம் இருக்கிறது வாழ்க்கையில் பண்பாடு இல்லை என்பதை கசப்பாக இருந்தாலும் நான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்னும் ஒன்று பெட் கவர் இன்னும் வைரஸ் கார் தெரியுமா து அலல்லா லஹாக்குவதுலா யாருக்குதான் பாடம் இல்லை எங்கிருந்து மஸ்திலிருந்து வெளியே போவதற்கு அதாவது வஷ்ரூமில் இருந்து வெளியே வருவதற்கு வேற து கிடைக்கிறேன் வெளியே போவதற்கு என்று சொல்லப்படவில்லையோ அந்த எல்லா இடங்களில் வெளியே போகும்போது இந்த துபா தான் துவா எத்தனை பேருக்கு இந்த துவா பாடம் இந்த துவாவுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன பிஸ்மில்ல அல்லாவுடைய பேரை கொண்டு போகிறேன் தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு ஆபீஸுக்கு பிரயாணம் எல்லாம் தோழர் அல்லாவின் என்னுடைய விடயங்களை பொறுப்பு கொடுத்தேன் முழுமையா பாடம் சாட்டி லேஹாவில் விளாக்குவதில் அப்ப நன்மை செய்வதற்கும் பாவத்தை தவிர்ப்பதற்கு அல்லாவுடைய உதவி தேவை இந்த மூன்று மழைக்கு வைரஸ் கார்டுக்கும் பே பண்ணியவுடன் நமக்கு ஷிப்பிங் வருவது போன்று டெலிவரி ஆகும் உங்களுடைய ரெடி இரண்டு நாட்களில் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் என்று உடனே மெசேஜ் வரும் இமெயில் வரும் அது போன்று மழைக்கு சொல்வார் உங்களுக்கு எந்த ஆபத்தும் உங்களுக்கு எப்படி தொழில் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் எப்படி எல்லா விடயும் உங்களுக்கு ஷெய்டானுடைய ஊசலாட்டங்கள் ஆபத்துகள் விபத்துகள் லட்சணங்கள் அதனுடைய பாரிய விளைவுகள் எல்லா விடயங்களில் இருந்தும் உங்களுக்கு வைரஸ் கார்ட் செக்யூரிட்டி கிடைத்து விட்டது உங்களுடைய பயணம் பாதுகாப்பான பயணம் எத்தனை சதவீத துவா ஓடு வெளியே போயிருக்கிறோம் இது யாருக்கு படித்து தரப்பட்ட இது யார் ஓத வேண்டிய துவா இதுதான் போகின்ற பயணம் சிரித்துக்கொண்டு போனவர் அழுது கொண்டு வீடு திரும்புகிறார் சந்தோஷமாக போனவர் டென்ஷனோடு வீடு திரும்புகிறார் சலாமோடு போனவர் இன்னால் இல்லாய் வீடு திரும்புகிறான் மனைவி பிள்ளைகளும் சந்தோஷமாக போன வந்தவனே எரிந்து விழுகிறான் நறுப்பு போன்று ஏன் இந்த துவாக்கல் இல்லை விழுந்தவுடன் டிஸ்பிளே போய்விட்டது டிஸ்பிளே வாங்குவதை விட போனை வாங்கிவிடலாம் என்று எத்தனை பேர் வாழ்க்கையை இஸ்லாமியம் வீட்டை இஸ்லாமிய சூழலாகும் வீட்டில் என்ன ஓசை அதிகமாக முஸ்லீம் இருக்கிறது என்றால் அந்த வீட்டில் முஸ்லீமுடைய கதவு செலுத்தி இருக்கிறார்கள் அந்த வீட்டை முஸ்லீம் அல்லாதவருக்கு கூலிக்க கொடுத்தால்லாம் இருக்கும் அப்ப முஸ்லிம் வீடாது எத்தனை முஸ்லீம் வீடுகளை கண்ணால் கண்டிருக்கிறோம் சொல்லியும் இருக்கிறோம் குறைந்தபட்சம் கொள்ளுங்கள் பிரமத கலாச்சாரங்களுடைய அடையாளம் அவருடைய கதவுலே பொதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டிலே முஸ்லீம் குடும்பம் கூலிக்கு வந்திருக்கிறது கதரை மாற்ற முடியாது மாற்றி கேட்க முடியாது அப்படி முறையொன்று இல்லை நாங்கள் சொல்லி அந்த அடையாளத்தை மறையுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் அப்ப அடையாளத்தை வைத்து முஸ்லிம் உடைய வாகனம் என்ன மாஷாலில் போட்டிருப்பார் முஸ்லீம்முடைய வீடு அவ முஸ்லிம் மாஷால போட்டுவிட்டு இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு மதத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த வீட்டில் கூடியிருந்தால் சலா சொல்லிக் கொண்டு போவோமா நம்முடைய தலைமுறை மாதிரி முகமு முறை மாதிரி ஆடை முறை மாதிரி இவர்களுக்கு எந்த மார்க்கம் எந்த மதம் என்று தெரியாமல் எதை வைத்து சலான் சொல்வாங்க மூன்று பேர் நீங்கள் மூன்று பேர் இரண்டு பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒருவர் முஸ்லிம் நீங்கள் உங்களை கட்பணி நான் முஸ்லீம் அல்லாத இரண்டு பேருக்கு மத்தியில் இருந்தால் எனக்கு ஒரு முஸ்லீம் உடைய கிடைக்குமா அதற்குரிய அடையாளம் என்னிடம் இருக்கிறதா தொப்பி இருக்கிறதா முஸ்லிம் ஆடை கலாச்சாரம் இருக்கிறதா முஸ்லிம் ஈமானிய பிரகாசம் இருக்கிறதா பவுண்டேஷன் கிரிம்பூசி வருகின்ற பிரகாசம் அல்ல ஈமானிய அமளி பாதத்துடைய பிரகாசம் மேக் பண்ணி வருக குறையாக பேசவில்லை இஸ்லாத்துக்கு தலைப்பு போடுகின்ற காலம் அல்ல விவாதம் புரிந்து புரிந்துதான் குட்டிச்சோராகி ஒரு குடும்பம் இரண்டு குடும்பமாக இரண்டு குடும்பம் நான்கு குடும்பமாக ஒரே நாளில் ஒரே வீட்டில் எத்தனையோ குழுக்கள் ஒரே வீட்டுக்குள் முகம் பார்க்காமல் வாழ்கின்ற காலம் திருந்துவோம் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை தவறு செய்தால் யாராக இருந்தாலும் திருந்துங்களை கொண்டாடுகின்ற காலம் பெருநாளண்டைக்கும் செய்யாத குடும்பங்கள் வாழ்கின்ற காலம் இருநூறு முன்னூறு கிலோமீட்டருக்கு எங்க நோயாளியை பார்க்க போகின்றவர் சொந்தி சக்கரலத்தில் இருக்கிற எல்லாம் ஆய்வு செய்து ஆதாரம் தேடி இஸ்லாத்து விட்டோம் ஒரு மாதத்துக்கு பத்து திருமணம் அடைக்கிறது இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டேன் ஒரு மண்டபத்தில் பத்து திருமணங்கள் அடைக்கின்றன இதுல முஸ்லிம் உடைய திருமணம் இது நம்முடைய சகோதர மத இந்து மதத்துடைய திருமணம் இது நம்முடைய சகோதர மத கிறிஸ்தவர்களுடைய திருமணம் இது திருமணம் அடையாளம் காட்டலாம் ஏன் அவர்களுடைய கலாச்சாரம் அங்கு பிரதிபலிக்கும் நமக்கு தேவையில்லை பாவம் செய்தால தண்டிப்பான் பாவம் யாரும் செய்ய முடியாது அதை வரவேற்கவில்லை இது முஸ்லிம் உடைய திருமணம் என்று யார் செய்கின்ற திருமணத்தை காட்டுவது யார் செய்கின்ற திருமணத்தை காட்டுவது மண்டபத்தில் நடந்த ந்து கலாச்சார ஒரு விடயத்தோடும் முடிக்க நதியவர்கள் மகருவிக்கும் இடையில் பாதைகளை போய்கொண்டிருக்கும் போன்று அபு முசல் அஷார்கள் அவனுடைய பீச்சில் இருந்து சத்தமாக துறானோது வருகிறது நின்று அவருடைய கிராத்தை செல்படுத்திவிட்டு அடுத்து அபும நேற்பிரவு என்னை நீங்கள் கண்டிருக்க வேண்டுமே என்ன சொல்ல நடந்தது இல்லைன்னா உங்களுடைய வீட்டை தாண்டி போகும் பொழுது உங்களுடைய குரல் இனிமையால் நீங்கள் துராணுவிக் கொண்டிருக்கிறீர்கள் அதை கேட்டுக் உங்களுக்கு தாவுதலை சார் குரல் வளர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பாக்கியம் கிடைத்திருக்கிறது உங்களுடைய கிராத்தை நான் கேட்டேன் கதில் வெர்கள் என்னுடைய கரா நீங்கள் கேட்பீர்களா நான் நீங்கள் சொல்லலாம் தான் சொல்ல வருகின்ற வீடுகளை சாண்டி சென்றால் எந்தெந்த வீட்டில் என்னென்ன சட்டம் வரும் பெரும்பாலும் இந்த காலம் அல்ல பாதுகாக்க வேண்டும் பெரும்பான்மையான வீட்டில் சட்டம் வரும் பாட்டு சட்டம் வரும் நாடக சட்டம் வரும் சினிமா சட்டும்மான சட்டம் வரும் எ குரான் முட்ட முடியுமா என்று இன்று மகனுக்கு பின்னால் ஒரு பத்து முஸ்லீம் வீடுகளை தாண்டி செல்லும் பொழுது இந்த வீட்டில் குரான் ஓதுகின்ற சட்டம் கேட்டது சொல்வதற்கு வீடுகளை தேட வேண்டிய காலம் என்றால் ஐம்பது வருடத்துக்கு பின்னால் என்ன மிஞ்சும் என்ன மிஞ்சும் என்ன தெரியுமா எல்லாவற்றிலும் ஓசையோடு வாழ்கிறோம் குரானிலே ஷெய்தானுடைய ஓசை குரல் என்று குரலோடு பின்னி பிணைந்திருக்கிறோம் உண்மையான மூமினாக இருந்தால் போனில் இருக்கின்றோன் மாற்றுவீர்கள் உங்களுக்கு வருகின்ற உமா கோல் அடித்தாலும் சத்தம் போடுகிறார் பாப்பா கோல் அடித்தாலும் மகன் கோல் அடித்தாலும் பிள்ளை கோல் அடித்தாலும் அவர்கள் உங்களை அழைப்பது மியூசிக்கின் ஊடாக சத்தம் என்றால் ஷெய்சானுடைய வயசு தான் பிள்ளையுடைய மனைவியுடைய பெற்றோருடைய நண்பருடைய வயசு மியூசிக் என்ற பெயரில் ஷெய்சானுடைய வயசை கேட்டுவிட்டு அந்த என்றால் அந்த விடயம் ஹைராக அமையுமா இந்த கேள்வியோடு முடிக்க நினைக்கிறேன் எப்பொழுது மியூசிக்கிலே திளைத்திருந்தால் மூழ்கி சக்கராத்திலும் மியூசிக் கேட்டுக் கொண்டுதான் மௌத்து வரும் எழுதி வைத்துக் எப்படி வாழ்கிறீர்கள் அப்படி மரணிப்பீர்கள் எப்படி மரணிப்பீர்கள் அப்படி எழுப்பப்படுவீர்கள் நேரடி கருத்து ஜாகிரியா கால பிரசங்கி நபியவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் அவருடைய பிரசங்கத்தை விரும்பி கேட்பார்கள் இணைவைப் இருக்காது குபிரசீரிக்க இருக்காது பாவங்கள் இருக்காது அநாகரிகம் இருக்காது ஆசாசம் இருக்காது நல்ல ஈமானிய அந்த காலத்துடைய விசுவாச ஓரிரை கொள்கை ஏகத்துவம் இல்லாவிட்டாலும் அவர்கள் நினைவைப்பில் ஈடுபட்ட காலமாக இருந்தாலும் சில தூய்மர்கள் இருந்தார்கள் தூய்மையாளர்கள் அந்த காலத்திலும் இணை வைக்காதவர்கள் அபுபாக்கள் உஸ்மான் போன்ற அந்த காலத்திலும் மது அந்த காலத்திலும் விபச்சாரம் செய்யாதவர்கள் திருடாதவர்கள் அப்படிப்பட்ட தூய்மரியார்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நபர்களில் இவரும் ஒருவர் அவர் சொல்லிய கருத்துதான் வாழ்வது போன்று மரணிப்பீர்கள் மரணிப்பது போன்று எழுப்பப்படுவீர்கள் எதை அதிகமாக பேசுகிறோமோ கேட்கிறோமோ எதிலே மூழ்கி இருக்கிறோமோ சக்கரா தப்படித்தான் வரும் என்ற சிந்தனையை மனதிலே பதித்து எல்லாமே ஆணவத்தாளர் உண்மையான இஸ்லாத்தோடு ஈமானோடு இஸ்லாமிய விழுமையங்களை பாதுகாத்து உச்சங்களை முதல் வரைக்கும் அல்லாவுடைய கட்டளை முறைப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்தோம் செய்வானாக பாவங்களையும் எழுத்து வருவதாயாக எம்முடைய பெற்றோருடைய பாவங்களை அணித்தருவாயாக மனை மக்களுடைய பாவங்களையும் எழுத்து சகோதர சகோதர பாவங்களையும் எழுத்து புற முஸ்லீம்கள் மோமீன்கள் அனைவருடைய பாவங்களையும் எழுத்து வருவதையாக உண்மையான தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக இஸ்லாமிய நாகரிகங்களின் கலாச்சாரங்களையும் நலன் அழகாக காட்டுவாயாக அதை பின்பற்றதற்கு பக்குவத்தை தருவாயாக வெளிரங்கத்திலும் உள்ளரங்கத்திலும் இஸ்லாத்துடைய அடையாளங்களை பிரதிபலிக்க செய்வாயாக எந்த முடிகளை வளர்க்க வேண்டுமோ அந்த முடிகளை வளர்க்க வைப்பாயாக எந்த முடிகளை வலிக்க வேண்டுமோ அதை மாத்திரம் வளிக்க வைப்பாயாக வெளிரங்கத்தில் ஒரு முஸ்லீம் என்ற அடையாளம் காணப்படக்கூடிய அனைத்து அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க செய்வாயாக அதனோட தலையை நிமிர்ந்து நெஞ்சை நிமித்து தைரியமாக முஸ்லீமாக திறமையோடு வாழ்ந்து ஈமானுடனும் களிமாவுடனும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நெசைபார்க்குவாயாக முழகத்தில் முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக நாட்டுக்காக தன்னுடைய தேசத்துக்காக இஸ்லாத்துக்காக பாடுபடுகின்ற மக்களுக்கு உதவி செய்வாயாக முழகத்தில் நெசக்கப்படுகின்ற முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக அநியாயக்காரர்களை அளிப்பாயாக குறிப்பாக அந்த பலஸ்தீனத்திலே அந்த ரஜாவிலே அந்த முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களை நீ பாதுகாப்பாயாக எதிரிகளை அளிப்பாயாக நீ சொன்னாக சபிக்கப்பட்டவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் சூறா பாத்தியாவிலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அல்வா அந்த சாபத்துடைய அடையாளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவாயாக அவருடைய ஆயுதங்களை செயலக செய்வாயாக அதனால் ஏற்படுகின்ற பாதிப்படை இல்லாமலாக்குவாயாக முஸ்லீம்களுக்கு இன்னும் இன்னும் தைரியத்தை கொடுப்பாயாக அவருடைய சொந்த பூமி அவர்களுக்கு முழுமையாக உரிமையாக்கி கொடுப்பாயாக கண்ணியமான கையளிப்பாயாக எல்லா கட்டுப்பாடுகளும் அவர்களுடைய கட்டுப்பாடு ஒருவருக்கு உதவி செய்வாயாக சகல துறைகளையும் முஸ்லீம்கள் கட்டுப்படுத்தி மனிதநேயத்தோடு ஆட்சி புரிகின்ற ஒரு ஆட்சியை உலக அங்கீகாரத்திலும் அங்கே படுத்துவாயாக ஈ மாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் ரோபு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு